தலைப்பு கவலை வேண்டாம் நம்மை பற்றி முழுமையாய் நமக்கு மட்டும் தெரியும் உங்கள் காதுகளில் விடும் சில கருத்துக்களை மனதில் நிலைநிறுத்தி கொள்ள நாம் செய்யும் செயல்கள் நல்லதாகவே இருந்தால் நம் மனசாட்சி நம்மை ஆட்சி செய்யும் அன்புடன் நற்றினையின் கவிதைச் சாரலுக்காக புத்தூர்ஜி ரேவதி கணேசன்